அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு சூழாமல் தானே முடிவு எய்தும் அதாவது தன்னுடைய குடும்பம் சமூகம் எல்லாம் உயர வேண்டும் என்பதற்காக செயலை பொறுப்பாக விரைந்து முயற்சி செய்து செய்பவர்களுக்கு அவர்கள் நினைத்து பார்க்காமலேயே ஆராய்ச்சி செய்யாமலேயே அந்த செயல் தானே நிறைவேறும் அது எப்படி அந்த சக்சஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு முயற்சி இருந்ததுன்னா அது ஜெயிச்சிடும் அப்படிங்கிறார் மூன்று நான்கு இந்த இரண்டு குரட்பாக்கள் வாயிலாக அப்படி முயற்சி செய்கின்றவனுக்கு ஊழ்துணையாதல் சொல்லப்பட்டது அதாவது நீ மாத்தம் முயற்சி பண்ணி பண்றதுன்னு முடிவெடுத்துட்டேன்னா கண்டிப்பா தெய்வம் உனக்கு கடவுள் உனக்கு நீ பண்ணின பூர்வ புண்ணியம் எல்லாம் நிச்சயமா உதவிக்கு வரும் அப்படிங்கிறது விஷயம் அதாவது குடியை உயர்த்துவதற்காக பாடுபட்டு உழைப்பவனுக்கு தெய்வம் அல்லது முன்வினை பயன் உதவி புரியும் என்ற கருத்து இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே இது அடிக்கடி ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆழ்வினை உடைமையில அறுநூத்தி திருக்குறள் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவு இன்றி தாழாது உயற்றுபவர் உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபைத்தி தெய்வம் பிரதானமிதி கா புருஷா தெய்வம் விஹாய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருத்தே எதின சித்தியதி கோத்திரதோஷா இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது தெய்வத்தான் ஆகாதனும்னு படித்தோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு லக்ஷ்மி தேவி முயற்சி பண்ணுற சிங்கம் போன்ற மனிதன்கிட்ட தான் வருகிறா சில பேர் சொல்லுகிறார்கள் இதை வந்து எல்லாம் தலையெழுத்து இருந்தால் தான் நடக்கும்னு சொல்கிறான் இல்லையா அது வந்து என்னதான் நீ முயற்சி பண்ணாலும் உனக்கு தலையெழுத்து சரியா இருக்கணுமே அப்படிங்கிறான் இல்லையா அவங்களையெல்லாம் நிந்திக்கிறார் தெய்வம் பிரதானமிதி கா முட்டாள்தான் சொல்லுவான் தெய்வம் தான் முக்கியம் கடவுள் தான் தெய்வம் விகாய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா உன்னுடைய முன்வினை பயன் எப்படி இருக்குன்னு கவலைப்படாத எதுவும் வீண் போகாது பின்னாலேயும் இது வேலை செய்யுங்கிற அர்த்தம் இருக்கு ஆக தெய்வம் விகாய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா ஆக தெய்வத்தை பத்தி கவலைப்படாம நீ வந்து உன்னுடைய ஆத்மசக்தியினால முயற்சியை பண்ணு முயற்சி பண்ணினியானா அது வெற்றி அடையலன்னா என்ன தோஷம் பெரிய குற்றம் வீண் போகாது ஆனா நீ முயற்சியில போக்கஸ் பண்ணு முயற்சியை கவனி அப்படிங்கிறான் இதனுடைய அர்த்தத்தை திரும்பவும் சொல்றேன் தீவிரமான முயற்சியில் ஈடுபடுகின்ற மனிதர்களுள் சிங்கம் போன்றவரையே திருமகள் நாடி சென்று முயற்சியுடன் விதிப்படி நடக்கட்டும் என்று முயற்சி இல்லாதவர்கள் தான் ஒருவன் விதியை பற்றி எண்ணாமல் நன்கு முயற்சித்தும் வெற்றி பெறவில்லை என்றால் அங்கு விதியையோ அந்த மனிதனுடைய முயற்சியையோ குறை கூறுவதற்கு இடமில்லை கடவுளை சார்ந்து முயற்சியில் ஈடுபட வேண்டும் கடமையை செய்ய வேண்டும் பலன் நிச்சயமாக என்றோ ஒரு கிட்டியே தீரும் கடவுளை சார்ந்திருந்து அறத்தை கடைப்பிடிப்பவனுக்கு அவனுடைய நல்வினை பயனால் அனைத்து நன்மைகளும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை என்பதுதான் கருத்து பதவுரை தம் குடியை தன்னுடைய குடி உயர்வதற்கான செயலை தாழாது செய்வதற்கு விரைந்து உயற்றுபவர்க்கு முயலுபவர்க்கு அதனை எவ்வாறு முடிப்பது என்பதை பற்றி சூழாமல் ஆராயாமல் தானே தானாகவே முடிவு செயலின் முடிவானது எய்தும் நன்கு நிறைவேறும் சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு